என்ன செஞ்சு மாமா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆளை காங்குனா இங்கேயே போயிட்டியா அடா ஆமாடா கொஞ்சம் வேலையா போயிட்டு அன்றா ஆமா இதே சொல்லி கேட்டுறேங்க அப்பப்போ தானே வேலையா போயிட்டேன் வேலையா சரி சொல்லுங்க இன்னைக்கு என்ன சொல்ல புரியாதுக்கு வந்துருக்கிறியா இன்னைக்கு ஒருத்தரோட பிறந்த அதனால அவரை பத்தி ஒன்று நாள் வார்த்தை சொல்லலாம்னு வந்தேன் அப்படியா மாமா யாருக்கு மாமா பிறந்த நாள் ஸ்வீட்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா அடைவேன் ஒருத்தண்டா நமக்கெல்லாம் பிறந்த நாள் அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள்றேன் இன்னைக்கு அறிஞர் அண்ணாவோட பிறந்தனால ஆடா ஆமாம் இன்னைக்கு செப்டம்பர் பதினஞ்சா சரி சரி அப்போ கரெக்டாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் அறிஞர் அண்ணா பற்றி எதுவும் கேள்விப்பட்டிருக்காரு உனக்கு எதுவும் தெரியுமா எனக்கு என்ன மாமா தெரியும் அறிஞர் அண்ணா அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கேன் மற்றவனையும் அவரை பற்றி நமக்கு கொண்டு சரி நான் சொல்கிறேன் கேட்டுக்க அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினவரே வந்து அறிஞர் அண்ணா தான்ண்ட அது என்ன மாமா அது அதாவது அரசியல்னாலே ஒருத்தர் கோர்த்து அடிச்சுக்கிறது சண்டை ஓட்டுக்கிறது ஆட்சியை பிடிக்கிறது இதுதான் அரசியல் நினச்சிக்கிட்டுருக்குறோம் அப்படியெல்லாம் இல்லாமல் அரசியலை எப்படி நாகரீகத்தோடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை ஆரம்பித்து வச்சவர் வந்து அறிஞர் அண்ணா ஓஹோ அப்படியா அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக பார்க்காம கொள்கையில் வந்து எதிர்பார்க்கலாமே தவிர மனுஷங்களை வந்து எதிரியாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா இதை எப்படி சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்போ காமராஜர் தான் முதல்வராக இருந்தார் அவரை வந்து அந்த ஊரோட நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அவரை வந்து தலைமை இருக்க சொல்லி அவரை வந்து கௌரவப்படுத்தினார் அப்போ வந்தபோதும் கூட அங்கே வந்து யாரும் நம்ம கட்சி கொடியை கட்டக்கூடாது வேண்டாம் வந்தால் அவங்களுக்கு வந்து அது சங்கடமாக இருக்கும் அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு கட்சி கொடிகளை கூட இங்கேயும் கட்டாமல் காமராஜரை வந்து அங்கே அந்த விழாவை நடத்தி தர சொல்லி அந்த பொதுக்கூட்டத்தில் பேச வச்சார் அடா பரவாயில்லையே இதெல்லாம் நடந்துச்சா அடா அது மட்டும் இல்லடா சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அப்போ வந்து அப்போ ஒரு முன்னணி தலைவர் என் நடராஜன் அப்படின்னு ஒருத்தர் அவர் பேசும்போது என்ன பேசிட்டார்னா காங்கிரஸ் காரங்களை எல்லாம் கல்லால் அடிக்கணுமியா அப்படின்னு சொல்லி பேசிவிட்டார் இதை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் அண்ணாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு உடனே எழுந்திருச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது இது வந்து அநாகரீகமான வார்த்தை நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி பொதுக்கூட்டத்தில் மன்னிப்பு கேட்க வச்சாரா ஐயோ அவர் கேட்டாரா ஆமா அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு கேட்காமல் இருக்க முடியுமா சரி சரி சரி இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கே அது மட்டும் இல்லடா அவருக்கு வந்து எவ்வளவோ பதவி பெருமை புகழ் எல்லாம் இருந்தாலும் ரொம்ப எளிமையாக தான் இருப்பார் ஒரு மூணு வேஸ்ட்டு செண்டு சட்டை இவ்வளோ தான் வச்சுருப்பார் ரொம்ப நாளாக காரே இல்லாத ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார அப்படியா கார் கூட வச்சுக்கலையா அவரு அவருக்கு தேவை இல்லடா அவர் எதையுமே பெருசாக எதிர்பார்க்கல ஏதாவது கட்சி கூட்டம் அங்கேயாவது போகணும் அப்படின்னா கார்களை ஏற்பாடு பண்ணுவாங்க அதிலே போயிட்டு தனக்கு ஒரு சொந்தமாக ஒரு கார் கூட வச்சுக்கல ஒவ்வொரு தடவை காரில் போய்கிட்ருக்கும் போது பெட்ரோல் சேர்ந்து வச்சு அப்போ வந்து ட்ரைவர் வந்து அண்ணாக்கிட்ட கேட்டிருக்காரு ஐயா காரில் பெட்ரோல் சேர்ந்து வச்சு காசு கூட வைக்கான் அப்போ அண்ணாக்கிட்ட காசு கூட இல்லை ஐயா அப்புறம் என்னமா பண்ணாரு அப்புறம் ட்ரைவர் கையில் காயிருந்தால் காசை போட்டு பெட்ரோல் போட்டு எடுத்து ஓட்டிகிட்டு போயிருக்கிறாரு ஆனால் வீட்டுக்கு போன உடனே வீட்டில் உடனே காசு எடுத்து அந்த டிரைவர்கிட்ட கொடுத்து இந்தாப்பா உன் காசுன்னு சொல்லி உடனே திருப்பி கொடுத்துருக்குறாரு வட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் இன்னொன்று இந்த மேடைகள்ல எல்லாம் அந்த காலத்தில் பொண்ணு அடை ஒரு பழக்கம் இருக்கும் இந்த ஒரு கைத்தறி துண்டு ஒரு ரூபாய்க்கு தான் அந்த துண்டோட மதிப்பு அதை வாங்கி போற்றுவாங்க அதில் அண்ணாவுக்கு ரொம்ப பிரியம் அதை வந்து அவர் நல்லா ஏற்றுக்குவார் மற்றபடி இந்த பெரிய கட் வைக்கிறது அந்த மலர் மாலைகள்லாம் போடுறது அந்தமாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்காது அந்த மாதிரி யாரும் பண்ணாங்கன்னா வேண்டாம்னு தவிர்த்துருவார் அதாவது மரியாதையை ஏற்றுக்கணும் ஆனால் அது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் பரவாயில்லையா இப்படியெல்லாம் ஒரு மனுஷர் வந்திருக்கிறாரா அதே ஏன் கேட்குறேன் இதோடு ஒரு பெரிய குத்து இந்த கார் வேவலவேந்தன் ஒருத்தருடைய வீட்டு திருமணத்துக்காக காரில் போய்கிட்டு இருந்திருக்கும் போது கார் வந்து ஒரு ரோட்டில் போயிட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு உடனே அந்த வழியாக வந்து ஒரு வைக்கோல் லாரி அந்த லாரியை கையை கட்டி அதில் ஏறி அந்த திருமணத்தில் போய் கலந்துக்கிட்டு இருக்கிறார் என்ன எதுவும் வைக்க லாரியில் ஏறி போனாரா என்ன வேமா சொல்றீயா அதான்ண்டா அவர் அடிமட்டத்திலேருந்து வந்ததுனால என்றைக்கும் பழமையே மறக்கக்கூடாது எப்பவும் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கொள்கையோட கடைசி உரை கிடந்திருக்கிறாரா அவரோட பரவாயில்லையா இன்னொன்று இந்த திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாச்சு அது ஏன் உருவாச்சு எப்படி உருவாச்சு அதை பற்றி உனக்கு எதாவது தெரியுமாடா ஆடா என்ன மாமா நான் எங்கேயாவதுலாம் கண்டேன் நீங்கள் சொன்னி என்ன தெரிஞ்சுக்குவேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் பெரியார் கட்சியில தான் இருந்தார் திகோட தான் பெரியாருடைய சீடராக அவருடைய சிஷ்ய பிள்ளையாக இருந்துகிட்டு இருந்தார் அறிஞர் அண்ணா அவருக்கும் அண்ணாவுக்கும் ஒரு மனக்கசப்பு கொள்கை வேறுபாடு வந்துருச்சு என்ன கொள்கை மாமா என்ன வேறுபாடு பெரியாருக்கு வயசு எழுபத்தி ரெண்டு மணியம்மை அப்படிங்கிற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு வயசு இருபத்தி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதாக திருமணம் பண்ணிக்கிறதா ஒப்பந்தம் பண்ணாங்க இது வந்து கட்சியில் இருக்கிற யாருக்குமே பிடிக்கல அண்ணாவுக்கும் அது பிடிக்கலை ஐயா இந்த வயசில் நீங்கள் எப்படி ஒரு கல்யாணம் பண்ணலாமா தேவையில்லை அப்படின்னு ஏதோ சொல்லி பார்த்துருக்கிறாங்க ஆனால் பெரியார் அதுக்கு ஒத்துக்காமல் அவர் அவர் கொள்கையில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தவர் அதுக்கு ஏதோ சில ஒத்துக்கொள்ள முடியாத சில காரணங்களை சொல்லிவிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டார் இதில் வந்து மனக்கசப்பு அறிஞர் என்ன என்ன பண்ணார் சரி தனியாக ஒரு கட்சியை நம்ம ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியே பதினெட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் உருவாக்கினார் ஓஹோ இப்படி தான் திமுக உருவாச்சா ஆமாடா அது உருவானதோட அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று பெரிய லெவலும் நடந்துச்சு அதில் வந்து பார்த்தா நாட்டு மக்கள்கிட்டயே நிறைய பேச்சுக்கள் மேடை பேச்சுக்கள் அதெல்லாம் நடத்தி போராட்டங்கள்லாம் நடத்தி திமுகவுன்னு ஒரு பெரிய பலத்தை உருவாக்குறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது அதுக்கப்புறம் நடந்த தமிழ்நாட்டில் நிறைய அரிசி பஞ்சம் அதில் வந்து மக்கள் நிறைய அடிபட்டு போய்த்தாங்க இதுமாதிரி நாட்டில் நடந்த தவறுகளை எல்லாம் சரி பண்ணி ஒரு நல்ல முறையில் கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புரிய ஒரு கட்சியை உருவாக்கி மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினா வரதே அறிஞர் அண்ணா பரவாயில்ல மாமா இவ்வளோதெல்லாம் பண்ணியிருக்கிறாரா வேறு என்ன மாமாம் பண்ணார் அவர் முக்கியமாக பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஓட்டு கேட்குறதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய முக்கியஸ்தர் மிட்டா மராசுகர் மணியக்கர் நாட்டாமை இந்த மாதிரி ஆளுகளை பார்த்து தான் ஓட்டு கேட்பாங்க அரசியல் தலைவர்கள்லாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அதை வந்து கேட்பாங்க அந்தமாரி தான் ஒரு நடைமுறை வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இவர் என்ன பண்ணார் முதன்முறையை அவருடைய தோழர்கள்கிட்ட எல்லாம் சொல்லி நீங்கள் போய் வீட்டுக்கு வீடு எல்லாட்டையும் போய் ஓட்டு கேளுங்க ஏன்னா ஓட்டு போட போகிற ஆள்கிட்ட போய் நம்ம ஓட்டு கேட்கணும் நீ பெரிய ஆள்கள்ட்ட நம்ம கேட்காதுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு பாணியை உருவாக்கினார் அதுவே வந்து அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக போச்சு மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஆயிடுச்சு பரவாயில்லை நம்மக்கிட்டே வந்து நேரடியாக ஓட்டு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஓட்டு போட ஆரம்பித்தாக்க அதில் தான் வந்து அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஓட்டு கிடைச்சி திமுக வந்து ஆட்சியை பிடிச்சிச்சு ஓ இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குதா ஆமாம் எப்போ வந்து ஆட்சியை பிடிச்சா மாமா ஆயிரத்தி அண்ணா வந்து முதல்வர் ஆயிட்டார் ஆனால் என்ன பாவம் அவரால ரொம்ப நாள் அது இருக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அவருக்கு உடல்நலம் பாதிச்சிருச்சு அப்படியா என்னாச்சுமாம்மா என்ன திடீர்னு வைத்து வலி அப்படின்னு சொல்லி போய் ஹாஸ்பிட்டியில் மருத்துவர்கள் போய் செக் பண்ணி பார்த்தா கடைசியாக கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ கேன்சர் வந்துருச்சா பத்து ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போனார் போய்ட்டு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணிக்கிட்டா அப்புறம் பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில்தான் திரும்பி வந்தார் சென்னை மாகாணம் அப்படிங்கிற பேரை வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயர் மாற்றம் பண்ணி நம்ம நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினர் அறிஞர் என்னாதேன் அப்போ நடந்த அந்த ஒரு பெரிய மாநாட்டில் அந்த இதில் வந்து கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு டாக்டர்கள்லாம் எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க அவர் அதெல்லாம் கேட்காமல் நாட்டுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இதெல்லாம் கலந்துக்கிட்டார் இருந்தாலும் அதுக்கப்புறமே அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறமே அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிருச்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து ரொம்ப உடல் பாதிச்சிருச்சு அவருக்கு கடைசியாக பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மணி இருபத்தி ரெண்டு அண்ணாவோட உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு என்ன அவருடைய இறப்புக்கு வந்து ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டாகிடுச்சு ஏன்னா இறுதி ஊர்வலத்துக்கு வந்த மக்களுடைய கூட்டத்தை பார்த்தா சென்னை நகரமே தாங்காது அந்தளவுக்கு தமிழ்நாடே திரண்டு போய் அந்த இறுதி ஊர்வலத்தை கலந்துக்கிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் கலைஞர் அண்ணா பரவாயில்ல இவ்வளோ விஷயமெல்லாம் இருக்கா பேச்சில் வந்து ஒரு பெரிய மந்திரம் வச்சுருந்தார் அவர் பேச்சை கேட்டால் போதும் நம்ம மகுடி கேட்ட பாம்பு மாதிரி எல்லாம் அப்படியே படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதில் வந்து பேச்சில் வந்து மிக ஒரு பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்த்தா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு ஏழையின் இறைவனை கண்போம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் மறப்போம் மன்னிப்போம் இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் அவர் வச்சுருந்தார் கேட்டவுடன் இந்த கொள்கைகளையெல்லாம் கேட்டவுடன் மக்கள் அப்படியே ஆடி போயிடுவார்கள் அந்தளவுக்கு ரொம்ப ஈர்ப்பாக ஆனால் வெறும் வாய்ச்சொழால் மட்டும் இல்லாமல் அதெல்லாம் செய்கையாகவே செஞ்சு காமிச்சிருக்கிறார் அதனால தான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கும் அவரை வந்து நம்ம ஒற்றி பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படியாமாமா ஆனால் இந்த மாதிரியெல்லாம் இன்னொரு தலைவர்கள் நமக்கு கிடைப்பாகலாமா கிடைக்கணும் கிடைச்சா தான் மறுபடியும் தமிழ்நாடு முன்னேறும் பார்ப்போம் கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் கண்டிப்பாக வருவாமாமா ஏன்னா எல்லாமே ஒரு சைக்கிள் தானே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எல்லாமே மறுபடியும் வரத்தான்னு செய்யும் வருவாக பார்ப்போம் அது வரைக்கும் நம்மளும் பொறுத்து இருப்போம் சரிண்ணா இப்போ கிளம்புறேன் மாமா ரொம்ப லேட் ஆகிடுச்சுண்ணா வரட்டா சரிப்பா பார்த்து பார்த்துரான் போயிட்டு வரேன் அடுத்த வாரம் பார்க்கலாம் சரி மாமா போய்ட்டு வரேன்மா